வணக்கம் நச்சினையின் நித்தம் பொறுமுத்து என்று விவேகானந்தர் அவர்கள் எழுதியுள்ள குருதேவரின் அடுத்த சந்திப்பு என்ற கட்டுரையில் சில பகுதிகள் தட்சிணேஸ்வரர் காளி கோயிலுக்கு நடந்தே சென்றேன் கல்கத்தாவிலிருந்து அது அவ்வளவு தொலைவில் உள்ளது என்று எனக்கு தெரியாது முன்பு வண்டியில் சென்றிருந்தேன் வராக நகரில் தாசரதி சன்னியால் சாத்தடி லாகரி முதலிய நண்பர்களை சந்திக்க பலமுறை போயிருக்கிறேன் இவர்களின் வீட்டருகேதான் ராணி ராசமணியின் தோட்டம் இருக்கும் என்று எண்ணினேன் ஆனால் நடக்க நடக்க பாதை நீண்டுகொண்டே இருந்தது பலரிடம் விசாரித்துக் கொண்டு தக்ஷணேஸ்வரத்தை அடைந்தேன் நேராக குருதேவரின் அறைக்கு சென்றேன் அவர் தூங்கும் கட்டிலின் அருகில் உள்ள சிறிய கட்டிலில் தனக்கு தானாக அமர்ந்திருந்தார் வேறு யாரும் இல்லை என்னை பார்த்ததும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் என்னை அழைத்து அதே கட்டிலின் ஒரு பக்கத்தில் அமரும்படி கூறினார் நான் அமர்ந்தேன் அவர் ஏதோ விந்தையான மனநிலையில் ஆழ்ந்தார் தெளிவின்றி ஏதோ முணமுணுத்துக் கொண்டு என்னை கூர்ந்து பார்த்தபடியே என்னை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து வந்தார் பைத்தியம் தொடங்கிவிட்டது அன்றுபோல் இன்றும் வினோதமாக ஏதாவது செய்யப் போகிறார் என்று நினைத்தேன் இதற்குள் அவர் என்னை நெருங்கி வந்து தன் வலது பாதத்தை என் தேகத்தின் மீது வைத்தார் அந்த கணமே எனக்கு அற்புத அனுபவம் உண்டாயிற்று கண்கள் திறந்தே இருக்க நான் கண்டது என்ன தெரியுமா அறையில் இருந்த எல்லா பொருட்களும் சுவர்களும் சுழன்று எங்கோ கரைந்தன பிரபஞ்சமும் அதனுடன் எனது நான் உணர்வும் எல்லாமே மகாசூன்யத்தில் கரையப்போவதை போன்றதோடு உணர்வு என்னுள் ஏற்பட்டது சொல்ல முடியாத பேரச்சம் என்னை கப்பிக்கொண்டது அந்த மரணம் இதோ நிற்கிறது என் கண்முன் நிற்கிறது என்று தோன்றியது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆ நீங்கள் என்னை என்ன செய்கிறீர்கள் எனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று நான் அலறினேன் அதை கேட்டு அந்த அற்புத பைத்தியக்காரர் கலகலவென்று உறக்கச் சிரித்தபடியே என் மார்பை தன் கையால் தொட்டு அப்படியானால் இது போதும் ஒரே வேண்டாம் உரிய காலத்தில் எல்லாம் நடக்கும் என்று கூறினார் அவர் அவ்வாறு கூறி தொட்டதுதான் தாமதம் அந்த கணமே என் அற்புத அனுபவம் மறைந்துவிட்டது நான் இயல்பான நிலையை அடைந்தேன் அறையின் உள்ளேயும் வெளியேயும் உள்ள பொருட்கள் முன்போலவே இருந்ததை கண்டேன் இந்த நிகழ்ச்சியை விவரிக்க இவ்வளவு நேரம் ஆயிற்று ஆனால் இவை அனைத்தும் மிக குறுகிய காலத்துள் நடந்து முடிந்துவிட்டன இந்த நிகழ்ச்சி என் மனத்துள் பெரிய புரட்சியை உண்டாக்கியது என்ன நடந்தது என்று பிரமிப்புடன் யோசித்தேன் அந்த விந்தை மனிதரின் ஆற்றலினால் நொடிப்பொழுதில் இந்த அனுபவம் ஏற்பட்டு அதே வேகத்தில் மறைந்து விட்டிருந்தது நெஸ்மரிசம் ஹிப்னாடிசம் பற்றி படித்திருக்கிறேன் இது அதே போல் ஏதாவது இருக்கலாமோ என்று யோசித்தேன் ஆனால் அதை ஏற்க என் மனம் மறுத்தது ஏனெனில் உறுதியற்ற மனங்களின் மீது மட்டுமே மன ஆற்றல் மிக்கவர்கள் செய்து இத்தகைய நிலைகளை உண்டாக்க முடியும் நான் அப்படிப்பட்டவன் அல்லன் சொல்லப்போனால் இதுவரை என் மன வலிமையிலும் அறிவு கூர்மையிலும் மிகுந்த பெருமை கொண்டிருப்பவன் சாதாரண மனிதர்கள்தான் உயர்ந்தோரின் உண நலன்களால் கவரப்பட்டு அவர்களின் கைப்பையர்களாக இருப்பார்கள் நான் அவரிடம் அப்படி ஆகவே இல்லை மாறாக ஆரம்பத்திலிருந்தே அவரை அரை பைத்தியம் என்றுதான் முடிவு செய்திருந்தேன் அப்படி இருக்கையில் திடீரென்று எனக்கு எப்படி இந்த நிலை ஏற்பட்டது ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தேன் எந்த முடிவிற்கும் வர முடியவில்லை என் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்தது கவிஞர் கூறிய சொற்கள் என் நினைவிற்கு வந்தன உன் தத்துவ ஆராய்ச்சிகள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத பல விஷயங்கள் மண்ணிலும் விண்ணிலும் உள்ளன இதுவும் அதில் ஒன்று என்று நினைத்து கொண்டேன் இவ்வாறெல்லாம் மண்டகை குழப்பி இறுதியில் இதை புரிந்து கொள்ள முடியாது என்ற முடிவிற்கு வந்தேன் இனி இந்த அற்புத பைத்தியக்காரர் தன் சக்தியால் என் மனத்தை கட்டுப்படுத்தி இத்தகையதொரு நிலையை உருவாக்கி என்றும் திடப்படுத்தேன் உறுதியான மனமும் திட சங்கல்பமமும் உடைய என் போன்றவர்களின் மனங்களையும் உடைத்து தூள்தூளாகச் செய்து களிமண்ணை போன்று பிசைந்து தான் வேண்டிய உருவம் கொடுக்கவல்ல இவரை பைத்தியம் என்று எப்படி கூறுவது என்ற எண்ணமும் எனக்குள் எழுந்தது ஆனால் நான் முதன்முறை சென்றபோது என்னை தனியாக கூட்டிச் சென்று எப்படி அழைத்தார் என்ன பேசினார் என்பதை நினைத்தால் அவரை பைத்தியம் என்று அல்லாமல் வேறு என்ன சொல்வது மேலே கூறிய என் அனுபவத்தின் காரணத்தை கண்டுபிடிக்க முடியாததைப் போன்று குழந்தையைப் போல் புனிதமும் எளிமையும் பெற்ற அந்த மனிதரை பற்றி திடமான எந்த முடிவிற்கும் என்னால் வர முடியவில்லை ஒரு பொருளை பற்றியோ மனிதரை பற்றியோ கண்டு கேட்டு அறிவுபூர்வமாக ஆராய்ந்து பார்த்த பிறகும் என் புத்திக்கு எட்டாத எந்த கருத்தையும் நான் ஏற்றுக்கொள்வதோ நிராகரிப்பதோ இல்லை ஆனால் அன்று எனது அந்த இயல்பிற்கு பலமான அடி விழுந்தது மனம் சொல்லனா வேதனையில் ஆழ்ந்தது அதன் காரணமாக அந்த பிந்தை மனிதரின் இயல்பையும் ஆற்றலையும் எப்படியாவது ஆராய்ந்து உண்மையை கண்டுபிடித்து விடுவது என்ற உறுதியான முடிவிற்கு வந்தேன் இவ்வாறு பலவித எண்ணங்களும் தீர்மானங்களுமாக என் பொழுது கழிந்தது அந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் குருதேவர் முற்றிலும் மாறுபட்டவர் போல் இருந்தார் மிகுந்த அன்புடன் எனக்கு உணவு கூட்டினார் நீண்ட நாள் பழகியவரை நடந்து கொண்டார் நீண்ட பிரிவிற்கு பின்னர் நெருங்கிய நண்பர்களையோ உறவினர்களையோ சந்தித்தால் எவ்வாறு நடந்து கொள்வோமோ அதுபோன்றே இருந்தது குருதேவரின் செயல்பாடுகள் எனக்கு உணவு அளித்து என்னிடம் பேசி வேடிக்கை வினோதங்கள் செய்து எப்படியெல்லாமோ என் மீது அவருக்கு இருந்த அன்பினை வெளிப்படுத்தியும் அவருக்கு திருப்தியே இல்லை அவரது இந்த நடவடிக்கைகளைக் கண்டு எனக்கு ஏற்பட்ட பிரமிப்பு கொஞ்ச மெல்ல மெல்ல அந்தி வேலை நெருங்கியதைக் கண்ட நான் அவரிடமிருந்து விடைபெற்றேன் குருதேவர் மிகவும் வேதனையுற்றது போல் தோன்றியது மீண்டும் விரைவில் வருவாயா சொல் என்று மீண்டும் பிடித்து கொண்டார் அன்றும் உன்னை போலவே வருவதாக வாக்களிக்க வேண்டியதாயிற்று நன்றி வணக்கம்